கடற்கரும்பொலிகள் பாகம் ஆறு என்ற இசைச்சரத்திற்கு முத்துச்சிப்பிகளை சொலியோடி தந்த பாடலாசிரியர்களுக்கும் அவற்றிற்கு இசை மெருகு சேர்ப்பதற்காக பனித்துளிகளுக்கு வியர்வை களம் சேர்த்த இசையமைப்பாளர்களான மோகன் ரமசியார் முல்லை கே பாஸ்கரன் ஜி கிரிதரன் எஸ் விவர்மன் ஆகியோருக்கும் அணிசை கலைஞர்களுக்கும் இம்முத்து சிப்பிகளுக்கு தம் ஒலியால் ஒளி சேர்த்த பாடர்களுக்கும் ஒலிப்பதிவாளர்களுக்கும் இந்த இசை மாலையை கோர்த்து தந்த உலகத்தமிழர் இயக்க கனடா கலை பண்பாட்டுக் கழகத்தினருக்கும் இறுதி அழகாய் முன்னுரை வழங்கியவர்களுக்கும் விடுதலை புலிகளின் கடற்புலிகளாகி எமது அகம் நிறைந்த நன்றிகளை அலைகளாய் அனுப்புகின்றோம் நன்றி கடலிலே காவியம் படைப்போம் புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம்